ومولانا محمد عبده ورسوله صلى الله عليه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فاود بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا نحن نزلنا الذكرى وإنا له لحافظون صدق الله العلي العظيم او كما قال عليه والسلام முழுத்து பாலிக்க கூடிய புகழும் அலகமது இல்லா நவிமார்கள் லசோல்மார்கள் அனைவர்களுக்கும் தலைவராக அனுப்பப்பட்ட ஹசரத் கரீம் ஹஜர்தே முஸ்தபா முஹமது சல்லா அலைக்கு வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹா அபாக்கள் தாபி அவுன்கள் தபா தாபிம்கள் முஸ்லிமான சாலிஹான நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் அல்லா முல்லாவுடைய சலாக்கும் சலாமும் உண்டாவதாக ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹில் நடிகார்களே அன்பு சகோதரர்களே மதிப்பு எல்லா கட்டங்களிலும் எல்லா நிலவரைகளிலும் அலவை அஞ்சு பயந்து நடந்து கொள்ளுமாறு முதன் முதலாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தப்பாவை கொண்டு செய்து கொள்கிறேன் கரியமான சகோதரர்களே பெரியோர்களே மனிதர்கள் நேரான வழியில் செல்ல வேண்டும் அல்லாஹு தலாவை தவிர வேறு யாருக்கும் தலை வணங்கக்கூடாது அமல்படுத்த வேண்டும் அவருடைய சட்ட திட்டங்களை உலகத்தில் நிலைநாட்ட வேண்டும் இது போன்ற நோக்கங்களுக்காக வேண்டி நபி ஆதம் அலிசலாம் அவர்கள் தொடக்கம் நபி முகமது அவர்கள் வரை பல ரசூல்மார்களை பல நபிமார்களை அலாப்பினார் ஒரு ஒரு நபியோ சமூகத்தில் மக்கள் சந்தேகம் கொள்ளக் கூடாது என்பதற்காக அவ்வாபுலா அநேகமான்களுக்கு நபிமார்களுக்கு அற்புதம் என்ற ஒன்றை கொடுத்தான் என்றால் என் கூடியது ஒரு காலத்தில் விதனாலும் அதே போன்றை கொண்டு வர முடியாமல் இருக்கும் அதற்கு பெயர் வாழ்கிறார் நபிமுசாலி இஸ்லாமர்களுக்கு முன்னால் சூனியக்காரர்கள் அவர்களது தடிகளை போட்டார்கள் மக்களுடைய கண்களுக்கு சூனியம் செய்தார்கள் பாம்புகளாக தடியை போதோ விழுந்துவிட்டது சூனியக்காரர்கள் பார்த்தார்கள் இந்த ஈஜிப்டில் எங்களை விட மிக பெரும் சூனியக்காரர்கள் யாருமே இல்லை அப்படியோ சுஜோதரி விழுந்து விட்டார்கள் இதற்கு பெயர் மோகின்றார் வணங்க வேண்டும் சிலைகளை வணங்கக்கூடாது என்று சொன்ன அவர்கள் கேட்டார்கள் என்ன நாம் உங்களை எப்படி ஏற்றுக்கொள்வது இந்த பெரும் பாறாக்கல்லில் இருந்து பத்து மாத கற்பி ஞான் ஒட்டக்கத்தை வெளியேற்றி காலம் காட்டுங்கள் நாம் விசுவாசம் கொள்வோம் என்று சொன்னார்கள் கண் பார் முன்னே பத்து மாத கற்பி ஒட்டகத்தை வெளியேற்றினான் இதற்கு பெயர் வாங்கினார் தன்னுடைய மகன் யூசுப் அலகி இஸ்லாம் அவர்களை வீழ்ந்ததினால் அழுந்தே அழுந்தே அவருடைய கண் பார்வையே போயிருந்தது நவி யூசுப் அலகி இஸ்லாம் அவர்கள் மீது யாஹூ அலை அதிகம் பாசம் வைத்திருந்தார்கள் அதனால் சகோதரர்கள் பொறாமைப்பட்டு யூசுப் அலி அவர்களை கிணற்றில் வீசினார்கள் எடுத்துக்கொண்டு சென்று அடிமையாக விற்பனை செய்தார்கள் அவர்களை வாங்கியது ஈஜிப்தினுடைய கவர்னர் காலங்கள் கடக்கிறது யூசுப் அலி இஸ்லாம் ஈஜிப்துடைய நிதியமைச்சராக ஆட்சி வருகிறது அல்லாபுதா பெரும் ஒரு பஞ்சத்தை கொடுத்தார் நிதி அமைச்சர் வைத்தார் அனைத்து மக்களும் நிதி அமைச்சரிடம் தான் வந்து தானியங்களை பெற்றுக் கொள்ள வேண்டும் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி சொன்னது போன்றே வேற எந்த ஒரு நபியினுடைய வரலாறையும் சொல்லவில்லை தன்னுடைய சகோதரர்களிடத்தில் மேலாடையை கலத்தி கொடுக்கிறார்கள் என்னுடைய தந்தையுடைய முகத்தில் போடுங்கள் அவருக்கு கண் பார்வை சகோதரர்கள் அப்படியே செய்தார்கள் அந்த ஆடை எடுத்து முகத்தில் வீசினார்கள் கண் பார்வை வந்தது இதற்கு பெயர் மறந்து குரல் உண்மை கொடுக்கப்பட்டிருந்தார்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டார்கள் என்றால் அந்த இனிமையான துணையை ரசிப்பதற்கு அந்த காலத்தில் உள்ள உலமாக்கள் அறிஞர்கள் ஏழைய மக்கள் அமர்ந்து கொள்வார்கள் அதற்கு பின்னால் ஜீங்கள் அதற்கு பின்னால் செல்வார்கள் பறவைகள் தலைகளுக்கு மேல் பறந்து கொண்டோம் மிருகங்கள் கால்நடைகள் மலைகளுக்கு மேல் இருந்தோம் இதை கேட்டு ரசிப்பார்கள் மிருகங்கள் பறவைகள் அனைத்துக்கும் காற்றை வசப்படுத்தி கொடுத்திருந்தார் காற்றுக்கு ஒரு விடயத்தை ஏறினால் காற்று அப்படியும் செய்யும் அனைத்து பாத்திரைகளையும் அல்லாஹு தலா கற்றுக் கொடுத்திருந்தார் ஒரு எலும்பு பேசுவதை கூட விலகிக்கொள்வார்கள் அடைய நாட்ட பிரகாரம் சமீபத்தில் வபாத்தானவர்களை முயற்சிப்பார்கள் ஆரம்ப காலத்தில் மகன் சாமி ஏற்பாட்டை காண்பித்தார்கள் வைக்கியமே இல்லாத காலகட்டத்தில் அடிச்சிக்கொண்டே போகலாம் அழைகு வசல்லம் அவர்களுக்கும் அமாபுதான் ஏவாலமான கொடுத்தார் சந்திரனை பிளந்து காண்பித்தார்கள் அதனுடைய அடையாளம் இன்றும் இருக்கிறது கற்களோடு பேசினார்கள் மரங்களோடு பேசினார்கள் இருக்கும் போதே தன்னுடைய கையை ஒரு பாத்திரத்தில் வைத்தார்கள் ஆரம்பித்தது விரல் இடைகள் இருந்து தண்ணீர் ஊற்றெடுக்க ஆரம்பித்ததை அனைத்து சஹாபாக்களும் முதல் செய்து கொண்டார்கள் பயம் நிரம்ப தண்ணீர் அறந்தினார்கள் சிதன் செய்யும் போதே பலவீனமான பாளை தா ஒரு ஆட்டை படைவிக்கார்கள் அன்றிலிருந்து அது பால் கொடுக்க ஆரம்பித்தது கொடுத்து போனது இப்படி மாமி மாக்களை அடைச்சிக்கொண்டே போகலாம் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் எவளோ மஹிய மாக்கல் கொடுக்கப்பட்டிருந்தாலும் ஹதரத் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவளோ மஹிய மாக்கல் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அவ முகஜஸத்தின் குர்ஆன் மிக பிர மொழியதான் அற்புதம் அது புனிதால் குரான்கார் யோசுப் பல தாபாக்களை கொலை செய்தவன் அவனை சொல்கிறான் ஆனால் நீங்கள் முடிவே இல்லாத ஒரு வேதத்தை கொண்டு வந்திருக்கிறீர்கள் அருளினால் இன்றுவரை கொண்டு கொண்டிருக்கிறார் பாதுகாக்க முடியாமல் போனது அருளப்பட்டது நவிதாசாதி கிட்டத்தட்ட ஐநூறு ஆண்டுகளுக்கு பின்னால் தான் அனைவர்களுடைய களத்திலும் இருக்க மாட்டாது எல்லா வீடுகளிலும் இருக்க மாட்டாது முக்கியமான இடங்கள் முக்கியமான மசித்களில் மட்டும்தான் இருக்கும் பத்து சொற்கள் இருந்தது முழுமட்டினந்துட்டேரத்தில் தான் அவர்கள் வருகிறார்கள் கடந்து செல்கிறார்கள் அழிந்து போனதற்கு பின்னால் இதை சந்தேகத்தில் கேட்கவில்லை ஆச்சரியத்தில் இப்படி ஒரு கேள்வியை கேட்கிறார்கள் பானத்தை கற்பிக்கின்றான் நூறு வருடங்கள் உடன வைத்தான் நூறு வர்ணங்களுக்கு அவர்கள் கொண்டு வந்த சாப்பாடு மாற்றமும் அடைந்திருக்கவில்லை போயிருந்தது நூறு வர்ணங்களுக்கு அப்படின்னால் தன்னுடைய வீட்டை தேடி செல்கிறார்கள் உலக மாறி இருக்கிறது தற்கு தடுமாறு கஷ்டத்தோடு வீட்டை அடைந்தார்கள் வீட்டுக்கு முன்னால் ஒரு வயோதிபெண் அமர்ந்து இருக்கிறார் அவள் தான் அவர்களுடைய மனைவி அவள் எந்தளவு வயோதிபம் என்றால் அவளுடைய கண்ணை அவளுக்கு தானாக திறக்க முடியாது கையால் தான் திறக்க வேண்டும் முப்பத்தி மூன்று வயது வாழிப்பர் சொல்கிறார்கள் ஆனால் உதயர் நான் தான் உதயர் மனைவி ஆச்சரியப்பட்டால் இது எப்படி சாத்தியம் மக்கள் ஒன்று கூடிவிட்டார்கள் கேட்டார்கள் ஆதாரம் நீங்கள் தான் ஓதி காண்பிக்கிறார்கள் ஒரு மனத்துக்கு கீழால் புதைக்கப்பட்ட சௌராசுடைய பத்து சமூகம் எடுக்கப்படுகிறது சௌராஸ் நூறு வரதங்களுக்கு பின்னால் மறுபடியும் பாதுகாக்கப்படுகிறது ஆனால் காலங்கள் செல்ல செல்ல செல்ல தோராத்தை பின்பற்றக்கூடிய உலகாக்கள் அறிஞர்களே சோராத்தில் அவர்களுடைய பிரகாரம் ஏற்ற தாழ்வுகளை ஏற்படுத்திக் கொண்டார்கள் தோராத்தும் பாதுகாக்கப்படவில்லை இன்றும் ஜூதர்களிடத்தில் பைபிள் பழைய ஏற்பாடு என்று மாற்றப்பட்ட சோரா பாதுகாப்பாக இருக்கிறது இங்கில் கரளப்பட்டதை நபி அடிவுசாயிகள் பானத்திற்கு உயர்த்தப்பட்டதற்கு பின்னால் தான் இங்கே எழுதப்பட்டது அது எந்த எழுதப்பட்டது என்று இன்று கருத்து வேற்றுமையாக தான் இருக்கிறது யோனானி மொழியில் முதல் எழுதப்பட்டதாக ஒரு தகவல் இருக்கிறது ஆனால் உறுதியில்லை முதல் முதலாக எந்த மொழியில் அறப்படுகிறதோ எந்த மொழியில் எழுதப்படுகிறதோ அதுதான் அடிப்படை வேறு மொழிகளுக்கு மாற்றப்பட்டால் அது அவ்வாறுவே நேரடி வாரத்தை அல்ல 15 பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை அம்மா எடுத்துவிட்டான் நிச்சயம் வரை பாதுகாப்பான் அதில் சந்தேகமே இல்லை எங்களுடைய நாட்டை சேர்ந்த சிலர் மாற்றங்களை ஏற்படுத்தலாம் என்று நினைக்கிறார்கள் ஆட்சியாளர்களும் ஒன்று சேர்ந்து புரானுடைய ஒரே ஒரு எழுத்தை மாற்றுவதற்கு முயற்சி செய்தாலும் அது சாத்தியமற்றது அவர்களால் முடியாது அல்லாஹ் வாக்களித்தது நிச்சயம் அதை நிறைவேற்றுவான் ருக்குள் கை வைக்க முடியாது அவர்களுடைய மரணம் செய்தார்கள் ஓலைகளில் எழுந்து வைத்தார்கள் எலும்புகளில் எழுந்து வைத்தார்கள் கற்களில் எழுந்து வைத்தார்கள் காலத்திலேயே குரான் எழுதப்பட்டுவிட்டது மூலமாக அல்லா ஆட்சி காலத்தில் தான் எப்பொழுது புத்தக வடிவத்திற்கு வந்ததோ அன்றிலிருந்து இன்று வரை எந்த ஒரு மாற்றமும் செய்யப்படாமல் பாதுகாப்பாக இருக்கிறது இது நாம் சொல்லக்கூடிய பல்கலைக்கழகத்தில் ஆய்வு செய்தார்கள் அதற்காகவே பெரும் ஒரு குழுவையை நியமனம் செய்தார்கள் அந்த குழுவின் உடைய மூன்றாவது இயக்குனர் அவர்கள் ஒரு சந்திப்பு ஏற்பட்டது அவர்களோடு ஒன்று சேர்த்தோம் சில பிரதிகள் முதலாவது நூற்றாண்டுக்குரியதாக இருந்தது இன்னும் சில பிரதிகள் இரண்டாவது நூற்றாண்டுக்குரியதாக இருந்தது இன்னும் சில பிரதிகள் மூன்றாவது நான்காவது என்று பல நூற்றாடுகளுக்குண்டான அல் குரான் பிரதிகளை நாம் ஒன்று சேர்த்தோம் பல்வேறு நாடுகளில் இருந்து லஞ்சர்கள் இருந்து அல் குரான் பிரதிகள் கொண்டு வரப்பட்டது கிட்டத்தட்ட பலமை வாய்ந்த நாற்பத்தி இரண்டு ஆயிரம் அல் குரான் பிரதிகளை நாம் ஒன்று சேர்த்து ஆராய்ச்சி செய்தோம் இத்தனை அல் குரான் பிரதிகளிலேயும் இரண்டே ரெண்டு வித்தியாசங்கள் தான் முதலாவது என்ற வார்த்தையில் மீமுக்கு மேலால் இருக்கக்கூடிய அழைப்பு சில பிரதிகளில் நீளமானதாகவும் இன்னும் சில பிரதிகளில் சிறியதாகவும் இருந்தது இரண்டாவது வித்தியாசம் சில பிரதிகளில் அலிதாடையில் அலிதாட் அடையாளம் இருக்கவில்லை வித்தியாசங்களை அனைத்துமே நூற்றுக்கு நூறு ஒரே மாதிரியாக இருந்தது குரானுடைய அனைத்து ஆயத்திலும் அனைத்து எழுத்தளும் நூற்றுக்கு நூறு ஒரே மாதிரியாக இருந்ததாக அவர்களே சாட்சியம் சொல்கிறார்கள் அல்லாபு சொல்கிறாரே நாமே இறக்கிறோம் அவர்கள் அவர்களுடைய முடிவெடுக்கிறார்கள் ஆராய்ச்சி செய்ய முன்வருகிறார்கள் முதலாவது எந்த மொழி பைபிளே ஆராய்ச்சி தான் இருப்பது எந்த மொழியில் முதல் முதல் எழுதப்பட்டது என்றே கருத்து வைக்கணும் ஜூனாடி மணி எழுதப்பட்டதாக ஒரு தகவல் தகவலின் பிரகாரம் ஒன்று சேர்க்கார்கள் செய்கிறார்கள் ஆராய்ச்சியினுடைய முடிவை அறிவிக்கிறார்கள் வெறும் பிழைகள் வெறும் மட்டும் லட்சம் பிழைகள் 42 لا பாதுகாப்பான் இன்று வரை பாதுகாத்துக் கொண்டுதான் இருக்கிறார் கலியமான சகோதர்களே பெரியோர்களே குரான் மிக ஆச்சரியமான ஒன்று மிக அற்புதமான ஒன்று குரான் அருகப்படக்கூடிய காலகட்டம் கவிதையில் தேர்ச்சி பெற்ற காலகட்டம் கவிதையில் போட்டி போட்டுக் கொள்வார்கள் போட்டிகள் நடைபெறும் இந்த நேரத்தில் அருளான் இந்த குரானை போன்ற ஒன்றை கொண்டு வந்து காட்டுகின்றனர் குரானை போன்ற ஒன்றை கொண்டு கவிஞர்களால் முடியாமல் போனது ஒரே சூறாவை கொண்டு வாருங்கள் அதற்கும் யாருமே சக்தி பெறவில்லை கடைசியாக சொல்கிறான் ஒரே ஒரு ஆயத்தை கொண்டு வாருங்கள் அதற்கும் யாருமே சக்தி பெறவில்லை لا بعضكم لبعض குரானை போன்றை கொண்டு வரவே மாட்டார்கள் என்று அம்மாவுத்தான் கனிவான சகோதரர்களே பெரியவர்களே சொல்நடை விளக்கிய நடை மிக்க தெரிவர்களுக்கு தெரியும் குரான் எவ்வளவு அழகான சொல்லில் இருக்கிறது என்று கவி பேரரசு என்று பெயர் பெற்றவர் அவனுடைய கவிதைகளுக்கு முன்னால் மற்றவர்களுடைய கவிதைகள் ஜீரோ தான் அவளோ தேர்ச்சி பெற்றவர் அவன் ஒரு நாள் அவனுடைய நண்பர்களோடு பயணம் செய்யும் போது வீடு விழுந்திருக்கிறது நண்பரும் இந்த வீட்டையும் நண்பனையும் நினைத்து நாம் அழுவோம் அரபியில் இந்த கவிதை மிக அழகான அவர்கள் கொலை செய்ய பார்க்கும் போது இம்ரவல் கைசிடம் கேட்டார்கள் உன்னுடைய கதையைக்கு ஆசை என்ன அவன் சொன்னான் அவள் கருதம் எழுத வேண்டும் என்னுடைய மகள் மார்க்களுக்கு எழுதி நான் கொலை செய்யப்பட்டான் கடிதம் மகள்மாரத்தில் உங்களுடைய தந்தை கொலை செய்யப்பட்டுவிட்டார் கொலையும் செய்தவர்கள் உங்களுக்கு முன்னால் தான் இருக்கிறார்கள் மகள்மார்கள் விளங்கிக் கொண்டார்கள் வந்திருப்பது ஆட்கள் அரசு தான் கொலை செய்திருக்கிறார்கள் இப்படியாகப்பட்ட மிக பெரும் கவிஞர் என்று பெயர் பெற்ற ஒரு தகைசுடைய கவிதைகள் காப துன்பாட்டிருந்ததே அவருடைய கவிதைகள் தேர்ச்சி பெற்றதாக இருந்தது ஒரு ஆண் எப்பொழுது அருளப்பட ஆரம்பித்ததோ ஒவ்வொரு கவிதைகளாக நீக்கப்பட்டு நீக்கப்பட்டு காப துன்பாமை சூழாக ஒரு ஆணுடைய வசனங்கள் கனிமான் சகோதரர்களே என்று யாரேனும் சொன்னால் அதை விலக கூடிய அளவுக்கு அவனுடைய முக்தி வளர்ச்சி அடைவில்லை என்றுதான் அறுத்தார் குரானில் அனைத்துமே சொல்லப்பட்டிருக்கிறது இமாம் ஒரு மந்தார் நிலையில் கொளபையை கொலை நீங்கள் என்ன சட்டம் என்னுடைய ஹர்ஜ் பாத்திரமா அல்லது ஏதாவது கொடுக்க வேண்டுமா நான் உங்களுக்கு குரான் பதில் தருகிறேன் சொல்கிறான் தவறு நடந்து கொள்ளுங்கள் அலைகள் எதை எழுக்கிறார்கள் அதை எடுத்து நடவடிக்கைகள் எதை தடுக்கிறார்களோ அதை தவறு நடனங்கள் சல்லாம் அலை அவர்களுடைய அதீத்தை பின்பற்றுவார் இந்த ஆயுதம் சொல்கிறது நேர்வழிப்பற்றி பின்பற்றிக் கொள்ளுங்கள் நேர்வழிப்பற்றில் முதன்மையானவர் தான் உமர் ஆட்சி காலத்தில் ஒரு மனிதர் வந்து கேட்கிறார் கொலை செய்தால் அது குற்றமாக கருதப்பட மாட்டாது மாட்டாது இதை சொல்லிவிட்டு சொன்னார்கள் நான் உங்களுக்கு ஒரு ஆண்டில் இருந்து பதில் தந்துவிட்டேன் தெ அற்புதிக் கொண்டே போகலாம் சொல்லிக் கொண்டே போகலாம் குரானை ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்கள் இஸ்லாமத்தை ஏற்றுக்கொள்வது ஆச்சரியமான ஒரு விடயம் அல்ல குரான் ஒரு அற்புதமானது அவர் சொல்கிறார் குரானை ஆராய்ச்சி செய்து இந்த ஆண் உண்மை என்ற விடயத்தில் சந்தேகம் இல்லை அருளப்பட்ட நாள் முதல் இன்று வரை எந்த ஒரு மாற்றமும் செய்யப்படாமல் இருக்கிறது ஐயோப்பாவுடைய பிரபல ஆய்வாளர் இந்த குறானை எவராலும் ஒரு சிறு துளி அளவு கூட மறக்க முடியாத ஒரு வானல் ஆகியதான் கனிவானே குரானில் சொல்லப்பட்டவைகள் நடந்து விட்டது நடந்து கொண்டிருக்கிறது நாள் வரை நடந்து கொண்டு தான் இருக்கிறது கொலை செய்யப்படக்கூடிய என்று சொல்ல வேண்டாம் அவர்கள் உயிரோடு தான் இருக்கிறார்கள் அதை நீங்கள் தான் உணர்ந்து கொள்ள முடியாமல் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹு சொல்கிறார் இந்த ஆயத்திற்கு தொகுதுவாக ஒரு ஹதீஸ் வருகிறது சொன்னார்கள் ரோ ஒரு பச்சை நிற பறவையின் இருக்கும் அந்த பறவை சுவர்க்கத்தில் சுட்டி திரிந்துவிட்டு அல்லாஹுடைய அரசுக்கு கீழால் தொங்கிடப்பட்டிருக்கக்கூடிய கண்ணாடி தூருக்கள் வந்து சேரும் மூன்றாவது உங்களுக்கு என்ன வேண்டும் அவர்கள் சொல்வார்கள் எங்களை மறுபடி உலகத்திற்கு அனுப்பி உன்னுடைய பாதையில் சகிதாக கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்துவிடும் கிட்டத்தட்ட பதிமூன்று பதினான்கு நூற்றாண்டுகளுக்கு பின்னால் ஒரு சம்பவம் நிகழ்ந்தது கிட்டத்தட்ட பதிமூன்று பதினான்கு நூற்றாண்டுகளுக்கு பின்னால் இராட்டில் ஒரு சம்பவம் நிகழ்ந்தது அவர்களுடைய கண்களை விழுந்து கொண்டிருக்கிறது காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறது இதை கற்றுக்கதையாக சொல்லவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜனவரி மாதம் தில்லியில் வெளியிடப்பட்ட மணாரை பெற்ற மாதங்களில் இந்த சம்பவம் பதிவு Baghdad பக்தாதில் இருந்து நாற்பது மைல் தொலை தூரத்தில் சல்மானே பாக் என்ற ஒரு ஊர் இருக்கிறது அதனுடைய பழைய பெயர் ஆள்மதான் அதற்கு ஏன் சல்மான பாக் என்று சொல்லப்படுகிறது என்றால் அந்த இடத்தில் சல்மான உருவாக்கு தன்னுடைய அடக்கத்துலம் இருக்கிறது அதிலிருந்து கொஞ்சம் தூரத்தில் தஜினா நந்தி ஓடிக்கொண்டிருக்கிறது அதோடு பக்கத்தில் கபூர் பார்வதி ஈரமும் வந்து கொண்டிருந்தது அந்த நேரத்தில் இராக்குடைய ஜனாதிபதியாக இருந்த முதலமைச்சர் கனமையை காண்கிறார் சொல்கிறார்கள் எங்களுடைய கபரை இடமாற்றம் செய்யுங்கள் இதே கனவை முக்தி ஆய்வூக்கிறார் முடிவு செய்கிறார்கள் நாம் தோன்றுவோம் ஐம்பதாம் ஆண்டு பகல் நேரத்தில் முதல் முதலாக சுதைப்பா யாரு இரண்டாவதாக ஜாதியர் தோண்டப்பட்டு மக்களுடைய பார்வைக்காக கண்ணாடி பெட்டியில் வைக்கப்படுகிறது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் அடக்கம் செய்யப்பட்ட உடல்கள் ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்னால் அடக்கம் செய்யப்பட்ட உடல்களை போன்றிருப்பதை பார்த்து அனைவர்களும் அதிர்ந்து போனார்கள் ஜெர்மன் நாட்டு பெருமொரு வைத்தியர் முத்திய ஆகமுறை கையை பிரித்து சொன்னாராம் இஸ்லாம் உண்மையான மார்க்கம் என்பதற்கு இதை தவிர வேறு என்ன ஆதாரம் வேண்டும் அவர் இஸ்லாமத்தை ஏற்றுக்கொண்டார் கரிமான சகோதரர்களே குரானில் சொல்லப்பட்டது அற்புதம் அதில் சுமது எல்லாம் கொலை செய்ய வருகிறார்கள் அந்த உமரை ஒரே ஒரு வசனம் பெரும் ஒரு ஹலீஃபாவாக அமீரல் மாற்றியது பெரும் பெரும் கொள்ளைக்காரர்களை சொல்லிக்கொண்டே போகலாம் குரான் செய்த மாற்றங்கள் கண்ணியமான சகோதரர்களை புரியவர்களே குரானை ஓதுவதில் இன்பம் கேட்பதில் இன்பம் குரானை பார்ப்பதிலேயே இன்பம் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்தியா சூதரம் அடைவதற்கு முன்னால் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் மௌலனா அலி ஜோஹர் அவரது மாநாடு ஆரம்பிக்கும் போதே ாலும்ரம்பத்தில்ியூரத்துனே ார்கள்க்களும் கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களும் எந்த ஒரு ஆட்டமும் அசையும் கேட்டது மட்டும் இல்லாமல் எத்தனையோ இந்துக்கள் அழுதும் விட்டதார்கள் அழுதும் விட்டார்கள் குரான் அவ்வளோ துன்பமானது குரானை அந்நிய மக்கள் விலங்கிக் கொள்கிறார்கள் முஸ்லிம் அல்லாதர்கள் கொள்கிறார்கள் குரான் அருளப்பட்டது எங்களுக்கு அதை நாம் புரிந்து கொள்ளாமல் குரான் பெருமனை கேட்பதற்கும் அல்லப்பட்ட ஒன்று அல்ல குரானுடைய போதனை நாம் பின்பற்ற வேண்டும் சரியான பாதையில் செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் குரான் அல்லப்பட்ட குரானை முக்கியத்துவம் கொடுத்து ஓதுகிறோமோ அதே போன்று வசனங்களை விளங்க வேண்டும் வாசிப்போம் ஒரு அயின் ஓதினால் அதே ஒரு அயினை பரிசுமான் வாசிப்போம் அந்த என்ன சொல்கிறார் என்பதை விளங்குவோம் அதற்காக குரானுக்கு நீங்களாகவே விளக்கம் சொல்ல போகாதீர்கள் குரானுடைய சில ஆயங்கள் இருக்கிறதே அதற்கு அவ்வாறு தவிர வேறு யாரும் அர்த்தத்தை அறிய மாட்டார்கள் அல் இஸ்லாமீன் இது போன்ற இன்னும் சில பகுதிகள் இருக்கிறது செல்லும் அதனுடைய விளக்கத்தை சொல்லி தந்திருக்கிறார்கள் தன்கூடாக பார்த்ததை விளக்கமாக அறிவித்திருக்கிறார்கள் அனைவர்களும் புரிந்து கொள்ளலாம் உதாரணத்திற்கு ஈவானுடைய வசனங்கள் ஆதரத்தை பற்றி அறிவிக்கக்கூடிய வசனங்கள் இது போன்ற வசனங்களை அனைவர்களாலும் புரிந்து கொள்ளலாம் சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது நாம் குரானை படிப்பதற்கு முன் வருவோம் குரான் அல்லாஹு என்ன சொல்கிறான் என்பதை நாம் விளங்க வேண்டும் அல்லாஹு குரானின் நிறைய பாடங்களை கட்டுக்கருகிறார் அல்லாஹலா முக்கியத்துவம் கொடுத்து تعالی சொல்லிது அதுதான் ார்கள் <Nabhii> ஒரு ஆயத்தை இருக்கிறான் அதுதான் ஆயத்தில் குரத்தி ஒவ்வொரு கொள்கைக்கு பின்னாலும் ஓடுகிறோம் பயன்பந்தாலும் ஓதுகிறோம் பாதுகாப்பு காமண்டி ஓதுகிறோம் அம்மா அவை தவிர வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் வேறு யாரும் இல்லை அவன் நிரந்தரமாக உயிர் வாழக்கூடிய பற்றி மட்டுமே சொல்கிறான் அவனுக்கு சில தூக்கமும் வராது தொடர்ந்து அவனை பற்றியே சொல்லேன் தேவையுடையவன் அல்ல நாம் தான் அல்லஹும் பக்கம் தேவையவர்கள் அவன் யாரையும் பெற்றெடுக்கவும் யாராலும் பெறப்படவும் இல்லை அவனுக்கு பெற்றோடகளும் இல்லை குழந்தைகளும் இல்லை ஜோதர்கள் சொன்னார்களே சில மக்கள் சொன்னார்கள் அம்மாவுக்கு குழந்தை இருப்பதாக அவன் பரிசுத்தமானவன் மத்திய அம்மா குழந்தையை ஒரு நாள் விரித்துக் கொள்ளவில்லை அந்த தேவை அம்மாவுக்கு இல்லவே இல்லை அவனை உயிர்ப்பிக்கிறான் அவனை மதிப்பு செய்கிறான் هو الاول ولا اخر والظاهر والباطن او انتن اربابان ون انتن يريدان ون انتن غيران ون انتن علرقان صلى الله عليه وسلم இந்த ayatuku kabulwa sunnargal ya allah antal awwal fala yataqabbalu shay' wa antal akhir fala yusba'a dak shay' wa antan zahir fala yukhab dak shay' wa antal batin fala yaduuna dak shay' முடியாது <Sessly> <Sessly> ஒரு காத்தரவே தெரியாதவர் செய்கிறார் அல்லாவை பற்றி அவர் எப்படி தெரிந்து வைத்திருக்கிறார் என்பதை வழங்கிக் கொள்ளுங்கள் பார்க்க முடியாது இஸ்லாம் அல்வா கூடிய ஒளியைத்தான் பார்த்தார்கள் அதற்கே மயங்கி விழுந்தார்கள் அல்லா முகாவை கிராமத்துறை நாளையும் பார்ப்போம் அந்த பாக்கியத்தை அல்லாஹளுக்கு அப்படி இருப்படி எண்ணினாலும் அதற்கு மாற்றமாகத்தான் இருப்பான் போல் வாசிப்போன் வர்ணனை செய்யக்கூடியவர்களால் சரியான முறையில் வர்ணனை செய்யப்பட முடியாதவனே அவ்வாஹுவை மலைகளுடையை அறிந்தவர் மரங்களுடைய இலைகளில் எண்ணிக்கையை அறிந்தவர் வளர் முடிய சகோதர்களை அவ்வாறு முதலாவது முக்கியத்துவம் கொடுத்து கற்றுத்தருவது இரண்டாவது தொழகையை பற்றி அவ்வாறு விரிவாக சொல்லித் தருகிறார் அதில் ஒன்பது முறைகள் அதை நிறைவேற்ற வேண்டும் ஏழுநூறு முறைகள் அதான் நபர் படுத்துகிறான் அதை நிறைவேற்றவில்லை என்றால் நாம் எவ்வளவு பெருமை குற்றமாக சகோதரர்களே சர்வதான் கொள்கைகளின் ஏதாவது ஒரு தொழுகையை எந்த விடுவதற்கு வேறு வேறு கடமைகளை சில சந்தர்ப்பங்களில் அடுத்த கட்டம் என்ற நிலைமையில் இருந்தால் ஒவ்வொரு நாளுடைய நோவுக்கு பகரமாக கிரேம் அரசியை கொடுக்கலாம் ஒரு மனிதனுக்கு ஹஷ் கடமையாகிறது அடுத்தடுத்த வட்டங்களில் செய்ய முடியாது அந்தளவு வயோதிபம் அல்லது நோயாளி இவனுக்கு ஏற்கனவே அனுப்பி வைக்கலாம் தான் கடமை இல்லை என்றால் கடமையாக மாட்டாது தொழுகையை பொறுத்த எந்த ஒரு கட்டத்திலும் இஸ்லாம் விடுவதற்கான வழங்கவில்லை நின்று கொள்ள முடியாதா அமர்ந்து வேண்டும் வலது புயத்தில் அதற்கு முடியாத உள்ளத்தால் உள்ளத்தால் கூட சொல்ல முடியாத அளவுக்கு யாரும் இருக்க மாட்டார்கள் தண்ணீர் இல்லையா மண்ணினால் பயணம் செய்ய வேண்டும் பயணம் செய்வதற்கு மண் கூட இல்லையா பொதுவோ தைமோ இல்லாமல் நிறைவு செய்ய வேண்டும் அதை சொல்லி இஸ்லாத்துக்குள் வருகிறார் நேரத்தில் அவர் இஸ்லாத்துக்கு வந்தார் அசருடைய கொள்கை அவருக்கு கடமை கற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு முடியாதா சுரத்தில் பாத்திரா ஓதுவதற்கு எந்தளவு நேரம் தேவையோ அந்தளவு நேரம் மோனமாக நிறைவு செய்ய வேண்டும் ஆனால் தொழுகையை விட முடியாது யுத்த கட்ட செலவிக்கிறோம் பயங்கரமான கட்டம் தலைகள் வெற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த கட்டத்தில் இஸ்லாம் காண்பதி வழங்கவில்லை போது எப்படி சொல்வது என்று ஏழு முறைகளில் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் எந்த முறையில் இல்லாதா எந்த முறையிலுமே முடியாது என்றால் கடைசி கஷ்டமாக ஓடிக்கொண்டே பாய்ந்து கொண்டே கொள்கை நிறைவு செய்ய வேண்டும் ஆனால் கொள்கையை முடியாது பருவ வயது ஆளுக்கு ரெண்டே ரெண்டு கட்டத்தில் தொழுகையை விடலாம் முதலாவது பைத்தியக்காரனாக இருப்பது வயது வந்த ஒரு ஆணிக்கு எந்த ஒரு கட்டத்திலும் கொள்கை விடுவதற்கு இஸ்லாம் அனுமதி வழங்கவில்லை பெண்களுக்கு இதோடு பார்க்க காலங்களுக்கு கனிவான சகோதரர்களை ஏனென் தாண்டி சென்று எனவே குரானை அதிகமாக ஓதுவோம் குரானோடு மஹம்பத் வைப்போம் குரானுடைய கட்டு திட்டங்களை கற்றுக்கொள்வோம் குரானை விளங்குவதற்கும் செய்வோம் அல்லா முக்கா புராணில் எங்களுக்கு மொஹம்பத்தை தருவானாக யார்லா குரானில் அதிகமான மஹம்பத் திரியாமல் தான் உங்களுடைய தொடர்பை குரான் அதிகமாக ஈடுபடுத்தி வைத்திருந்தால் அல்ல குரானை அதிகமாக ஓதக்கூடிய மக்களாக எங்களை ஆக்கிரியால் தான் فراؤن یا ستتنج لئے ان پرحارم والا سوری الفاغ سر جئے الانسیبہ کریا اللہ یاد موڑے فاغ لئے ملت ریا اللہ تب کو دورک لئے ملت ریا اللہ قدیس لئے تلقل مالا علیہ وآلہ محمد رسول اللہ علیہ وآلہ تندریا اللہ کیا لکھنا کلا مال شورت سر جئے الانسیبہ کریا اللہ جنات رس کردو